தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள்தான் என்று பிறர் எதினால் அறிந்து கொள்வார்கள் உங்கள் கனிகளினால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கணிகள் இவைகள் தேவனுடைய தோட்டம் எங்கே இருக்கிறது அதிக கனிகளை கொடுப்பதற்கான சத்தியம் என்ன தேவனில் நிலைத்திருப்பது என்றால் என்ன கேள்விகளுக்கு வேதத்தில் மறைந்திருக்கும் ரகசியங்களையும் சத்தியங்களையும் வெளிப்படுத்தி நமக்கு காண்பிக்க வருகிறார் புதிய இஸ்லேம் சபையின் தலைவரும் அப்போஸ்தலருமான எஸ் ஏசுதாசன் அவர்கள் உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட இந்த உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தால் பாவத்தில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள் பரிசுத்தவான்களாய் மாறி நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வீர்களாக ஆமேன் தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மை மூன்றாவதாக நாம் மறுபடியும் அந்த வாரத்தின் முதல் நாளாகி பரிசுத்த நாளிலும் ஆண்டவராகி தேவனுக்கு மகாபிசுத்தமுள்ள தேவனுக்கு பரிசுத்தாராத எடுக்கும் முடியாக நம்மை கூட்டிச்சபடினால ஆண்டவரை நாம் சோத்தரிப்போமாக ஹலோயா ஆண்டவரையும் மட்டும் சில எல்லா நன்மைகளுக்கும் ஸ்தோத்திரம் முதலாவதாக கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த கன்வென்சன்ல ஆண்டவர் வல்ல பெரிய காரியங்களை செய்தார் அதற்காக ஜோகம் பண்ணின உங்கள் எல்லோருக்கும் நான் என்னுடைய நன்றியும் முதலாக தெரிவித்துக் கொள்கிறேன் வெளியிலோயா தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு முயன்றது தேவன் அற்புதங்களை செய்கின்றவர் மினிஸ்டர் வருகிறார் என்றால் அதற்கு முன்னமே என்னெல்லாமோ ஏற்பாடு செல்வெல்லாம் பிறக்கிறார்கள் ரோடெல்லாம் பிறக்கிறார்கள் அதற்கு பந்தஸ்து பாதுகாப்பு பயங்கரமான பயபக்திகள் நடக்கிறாங்க பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகள் கூட போகிறார்கள் என்பதை அறிந்த தேவன் தன்னுடைய தூதகணங்களை அனுப்பி அங்கே அவ்வளோ பெரிய காரியங்களே செய்திருந்தார் முந்தின நாள் இது பயங்கர வெயில் அங்கே இங்கேயும் இருந்தது உஷ்ணம் அங்கே ஓப்பன் கிரவுண்டில் மீட்டிங் நடத்துறதுனால ரொம்ப உஷ்ணம் ஜாஸ்தியாக இருக்கிறது தண்ணீர் தெளிக்க வேண்டும் என்று முயற்சி பண்ணியிருக்கிறார்கள் முந்தின நாள் ரெண்டு மணி நேரம் பயங்கர மழை பெய்து அந்த இடத்தையே கூலாகிட்டு என்னுடைய ஜனகர் அதாவது என்னுடைய பிள்ளைகள் அங்கே கூட போகிறார்கள் அந்த இடத்திற்கு வேண்டிய ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று தூதர்களை அனுப்பினார்கள் ஏனென்றால் லட்சியப்பை சுதந்திரிக்கிற நிமித்தம் பணிவிட செய்யக்கூடிய ஆவிகளாக அநேகமாயிரம் லட்சம் கோடி தூதர்கள் பல்லவத்தில் இருக்கிறார்கள் நமக்கு அவைகளை தேவன் செய்கின்றார் அன்றவர் ஆயுத தேவன் செய்ய போற காரியத்தை சத்துருன் கொஞ்சம் அறிவிக்கிறபடினால அந்த மீட்டிங்கில் நாங்கள் சுதமாக நானும் கலந்து கொள்ள விடாதபடி வளர்த்த தடை ஏற்பட்டது ஆனால் அந்த தடைகளை உடைத்து ஆண்டவர் அந்த காரியங்களை சிவனே செய்தார் அருமையாக செய்தார் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சுற்றி சுற்றி நாகர்வர்களை சுற்றி சுற்றி போய் ஆரல்வாய்மொழியை போய் அடைந்ததும் போக முடியாதுபடி எல்லாம் பிளாக் ஆகிவிட்டது சொன்னார்கள் ரெண்டு மணி நேரத்திற்கு இடையில் எந்த வாகனமும் அந்த பக்கம் போக முடியாது என்று செய்தி வந்தது அந்த நேரத்தில் தேவன் சிதகாரியங்கள் நம்முடைய மூத்த விசுவாசிகள் சொன்னார்கள் நீங்கள் ஒரு பயந்து பைக்கு கொண்டிருந்து சொல்லி பைக்கில் நீங்க போயிடுங்க பைக்கில் நீங்க போயிடுங்க போயிட்டு நீங்கள் போய் அங்கே மீட்டிங் நடத்துங்க நாங்கள் இப்படி வந்து சேருவோம் என்று சொன்னார்கள் அதே நேரத்தில் நம்முடைய இன்ஜினியர் சார் கருங்கல்ல இருந்து நம்முடைய ஜஸ்டின் ரெண்டு பேரும் அந்த இடத்துல வந்து அதே நேரத்தில் வந்து சேர்ந்தார்கள் உடனே அவர்களை ஜஸ்டினை அவங்க இறக்கி அந்த பைக்கில் என்னை கொண்டு போனார்கள் எவ்வளவு பெரிய தடைகள் பாருங்கள் தடைகள் மத்திலேயும் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் காவல் கணவர் வரைக்கும் என்னை பைக்கில் கொண்டு போனார்கள் அதுக்கப்புறம் அங்கே அது வள்ளி விலந்து கார் அனுப்பிவிட்டார்கள் பல வண்டிகள் வந்திருக்கிறது எப்படியும் தக்க சமயத்தில் போய் சேர்ந்து அந்த மீட்டிங் ஆசீர்வாதமாக நடக்க நடத்த ஆண்டவர் கருமை செய்தார் அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் உங்களுக்கு சொல்லுகிறதே எல்லோருக்கும் சொல்லுகிறேன் உங்களுக்கு மாத்திரம் அல்ல எல்லோருக்கும் நிறைய பேருக்கு இந்த வார்த்தை கிடைக்க இருக்கிறபடினால ஆண்டவர்கள் நான் சொத்துருக்கிறேன் தேவனுக்கு மயம உண்டாவதாக எடுத்து வாசிப்போம் மத்திய சுசேசம் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் மரம் நல்லது என்றால் கனியும் நல்லது என்று சொல்லுங்கள் என்றால் கனியும் கெட்டது என்று சொல்லுங்கள் மரமானது அதன் கனியினால் மரமானது அறியப்படும் கனியினால் அறியப்படும் ஆண்டவராய் கிறிஸ்து அற்புதங்கள் அடையாளங்களை செய்து பேய்களை ஓட்டி மக்களுக்கு இருக்கிற அதாவது மனப்பாறங்கள் பிரயாசங்களை மாற்றி கொண்டிருக்கிற அதே நேரத்தில் அதாவது ஒரு வகுப்பினர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் இவன் பிசாசுகளின் தலைவனால பிசாசுகளை கொண்டு பேய விரட்டுகிறான் என்று சொன்னார்கள் அதற்கு அவர் சொன்னார் மரம் நல்லது என்றால் அதனுடைய கனியம் நல்லாதான் இருக்கும் மரம் கெட்டா இருந்தால் கனியும் கெட்டதா இருக்கு அந்த மரம் நல்லதா கெட்டதா என்பதை எதை வைத்து பார்ப்பது அதில் இருக்க அடர்த்தியான கொலை களைகளை மேலே இருக்கிற கொப்பு கொலைகளை வைத்த காரிகளை வைத்தல்ல வருகிற கனியினாலேயா அருமையான கத்துடன் பிள்ளைகளை கத்திராகி தேவ நமக்கு இந்த வார்த்தை அறிப்பு என்ன சொல்லுகிறார் என்றால் அதாவது நம்மை பலர் பலவிதமாக சொல்லலாம் அதாவது அதாவது கிறிஸ்துவை தெய்வமாக அறிந்து கொண்ட மக்களும் கூட நாட்கள பெ மக்களை பார்த்த பிடிக்கிற ஆற கழிக்க என்று தை கை இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் புதிய மாற்றிக் கொண்டு இந்த வருகிறாரோடு பேசிக்கொண்டிருக்கும் போது அதில் ஒருவர் சொன்னார் இந்த புதிய சபையை பற்றி நாங்கள் தப்பல்லவோ புரிந்திருந்தோம் அங்கிருந்தவா சத்தியம் வழிபடுகிறது அங்கிருந்த வழிபட்டு கொண்டிருக்கிறது என்று ஒரு பெரிய வேத அறிஞர் பண்டிதர் சொல்லுகிறதாக அவர் சொன்னார் அருமையான கற்றுமை பிள்ளைகளை நம்முடைய செய்தி இந்த இன்டர்நெட்ல போய்கொண்டிருக்கிறபடினால நமக்கு தெரியவில்லை வேதம் சொல்லுகிறது பைத்தியமான பிரசங்கத்தினால விசுவாசிகளை ரட்சிக்க சுத்தமானார் என்றுதம் சொல்லது ஊ்தான் இடையில தவறி பாது போவும் மறுபடியும் நான் சபையோடு இணைந்து ஊழியர் செய்ய வேண்டும் என்று வாங்கிக்கிறேன் என்னை சேர்த்து கொடுங்கள் என்று அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறது அருமையானவர்கள் என்ன நடக்கிறது என்று நாம் அறியவில்லை என்ன நடக்கிறது தெரியவில்லை உண்மையை உலகக்கு காண்பிக்க இவர்கள் கனி உடையவர்கள் இந்த மரம் நல்ல கனியுடைய மரம் என்று அறியத்தக்கதாக அந்த வேலை வந்திருக்கிறதுக்காக ஆண்டு வரை சோதனைக்கிறேன் மயிமை உண்டாவதாக அது எப்படி நான் அருமையான தேவன் பிள்ளைகளை எல்லாரும் திருச்சபைக்குள்ள இந்த தோட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து கத்த நட்டிருப்பதனுடைய காரணம் என்ன சொப்பான கனியை கொடுப்பதற்காக போது முகத்தை சுழிக்கும் கனி உடையவர்களாக அல்ல அதாவது நாம் யார் என்பது குடும்பத்தினர் நம்மளுடைய பழகின்றவர்கள் நண்பர்கள் மற்றவர்கள் அறிய வேண்டும் என்றால் அந்த மரம் எப்படிப்பட்டது என்பது அறியலாம் கனியினால் என்று வேதம் சொல்லுகிறது காலமாக இருக்கின்றது நமக்கு களை எடுப்பு நடக்கிறது சுத்திகரிக்கும் அருமையான சத்தியத்தை நமக்கு தந்து நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் அலையலு மரத்தை நட்டி விட்டு களை எடுக்காமல் தண்ணீர் பாய்க்காமல் பண்படுத்தாமல் விட்டுவிட்டால் எப்படி கனி கொடுக்கும் நடந்து கொண்டிருக்கின்ற எதிர்பார்ப்பேன் என்றால் வாழ்க்கை வேண்டும் மரமானது அதில் கனியினால் அறிந்து கொள்வார்கள் மக்கள் நற்கனி நம்ம உண்டாக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது மத்திய ஏலாதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களை வாசிக்கலாம் மத்தியாறு பதினேழு அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவியர்கள் அவர்களை அறிவியர்கள் திராட்சை பழங்களையும் திராட்சை பழங்களையும் நல்ல கனிகளை தேட முடியாது என்று நாம் காணுகிறோம் இருந்தாலே அப்படிப்பட்ட சுவாமி மக்கள் இன்று தெய்வீக சபைகளுக்கு நமக்கு நம்மளுக்குள்ள அப்படிப்பட்ட சூழலை ஏற்படாதபடி பிறரை குத்தக்கூடிய முச்சடியாக நாம் இல்லாதபடி நல்லகனியை வாழ்க்கை அதாவது ஒண்டிக் கொள்ளும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன் நம்முடைய சுவாபங்கள் அப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை நாம் அறிவுலு தேவனுக்கு மய்மை நல்ல நாம் கொடுக்க வேண்டும் நல்ல கொடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அருமையானவர்களே மரம் வளர் வளர் ஒரு சின்ன குச்சி நிற்கும் போது எவ்வளவு காத்தடித்தாலும் அசைக்காது அந்த மரம் வளர்ந்து கொப்பும் கொலைமான பிறகு லேசு காத்தடித்தாலும் அதை போட்டு உழுப்பும் என்று நாம் காணுகிறோம் இப்படி உழுப்பு செய்ய மரம் என்ன அசைய கூடாது மேற்பரப்பு அசையலாம் கீழே அசைந்தால் வேர்கள் அத்து போயிடும் எதிர்பார்க்க முடியாது மரம் எப்படியோ அப்படித்தான் கனி மரம் நல்ல ஜாதியா இருந்தால் கூட அந்த மரம் அடிக்கடி அசைந்து அசைந்து அசைந்து அசைந்து வேர் அந்து போகனால் கனியை நாம் எதிர்பார்க்க முடியாது என்று இறைவாக்கு சொல்லுகிறது யோசிச பதினைந்தாம் அதிகாரம் நான்காவது வாக்கியத்தை நாம் ஒருவர் நிலைத்திருங்கள் நிலைத்திருங்கள் அப்பொழுது நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவி கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்க முடியும் கனி கொடுத்து முடியாது நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் நிலை தீ விட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் அடிக்கடி அசைகிறவர்களாக அடிக்கடி வேறு அந்த போகிறவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் கனி இருக்காது நிலைத்திருக்கிற மரம் எது என்பதை கனியினாலே அறியலாம் அது அதாவது கனிகளுக்கு கொடுக்கிறது மாத்திரமில்லை அதாவது அதிகமான கனிகளும் போகாமல் இருந்தால் அப்படி அந்த மரமானது இருக்கும் என்று வேதம் சொல்லுகின்றது நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு வசனங்கள் மூலமாக நாம் பார்க்கலாம் கனி கொடுக்க வேண்டும் கனி கொடுக்கிற மரங்கள் அதாவது அசையாது என்று நாம் பார்த்தோம் நம்முடைய வாழ்க்கையில வருகிற துன்பங்கள் தொல்லைகள் துயரங்கள் சில நஷ்டங்கள் சில இழப்புகள் சில குறைவுகள் எதிர்பார்க்கிற நேரத்தில் அதாவது எதிர்பார்க்கிற நன்மைகள் கிடைக்காத போது அசைவு ஏற்படுகிறது எப்படி அறிவது ஆவிலே தொள்ளி குதித்து கைகூர்ந்து வளர்ச்சியுடைய மக்கள் சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் அப்படி இருக்கின்றார்கள் வாழ்க்கையிலே கொஞ்சம் துக்கத்துக்குரிய காரியங்கள் வந்து சந்திக்கும் போது முதலாம் அதிகாரம் வாக்கியத்தை நாம் அவரிலும் அவர் நம்மளும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம் தேவனுக்கு மயம்தான் நமக்கு தந்திரொழி இருக்கின்றார் அந்த ஆவியில அதாவது நாம் நிலைத்திருக்கிறோம் நிலைத்திருக்கிறோமா இல்லையா என்பதை அது மூலமாக நாமே அறிந்து கொள்ள முடியும் நேற்று உள்ள உற்சாகம் இன்றைக்கு இல்லை நேற்று உள்ள அந்த எழுப்புதல் போகணும் என்று எண்ணியுடன் அவை அறிந்து கொள்ளலாம் நமக்கே தெரியும் நம்முடைய வாழ்க்கையில அதாவது எப்படி இருக்கிறோம் கறி கொடுக்கிற ஸ்டேஜில் இருக்கிறோம் இல்லையா என்கிறதை அந்த ஆவியிலேயே நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று கட்டுரை திருவாக்கு சொல்லுகின்றது அசைவில்லாத ஒரு வாழ்க்கை அசையாத வாழ்க்கை எந்த சூழலிலேயும் அசையாத வாழ்க்கையுடைய பக்தர்கள் நமது மத்தியிலே திரளாயிருக்கிறார்கள் அறிவோம் அவர்கள் பிறருக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் பிறரை தேற்றக்கூடியவர்களாக அதாவது அசகின்ற மரங்களுக்கும் ஊன்றுதோலாக அவர்கள் இருப்பார்கள் அனுப்படியாது அருமையான கத்துடைய பிழைகளே அதாவது அசையாத மரம் எண்ணில நிலைத்திருக்கிற கொடி அவை மிகுந்த கனிகளை கொடுக்கும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடி நினைக்கலாம் தேவன் சொல்லுகின்றார் திராட்சை செடி இந்த மரம் இந்த மரம் இந்த தோட்டத்தில் அட்டி வருஷங்கள் ஆகிவிட்டது இது என கனி ஒன்று கொடுக்கவில்லையே இந்த மரத்தினால் வைத்தவர்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லையே உரிமையாளருக்கு வளர்ச்சியும் கிடைக்கின்றது இது கனி கொடுக்கவில்லையே என்று வர்த்தமான ஒரு வார்த்தை சொல்கின்றார் என்று நாம் காணுகிறோம் நான் அறிந்து கொண்ட ஒரு உண்மை என்ன உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் பிறந்த அன்பே அவனுடைய மரண நாளுடன் நியமிக்கப்பட்டு விடுகிறது என்று நான் அறிந்திருக்கிறேன் அப்படியே இந்த மரமானது நட்டவுடனே என்ன வச்சிருக்கிறது மரத்தடியில் என்ன வைத்திருக்கிறது கோடறி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது மனத்தை விட்டு கோடறி அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அது சரியான கனி கொடுக்காவிட்டால் அந்த கோடறி வேலை ஆரம்பித்து விடும் என்று நாம் காணுகின்றோம் என்று நாம் காணுகிறோம் அறுபடியால் கனி கொடுக்க வேண்டும் பதிமூன்றாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களை நாம் ஒரு வாசிக்கலாம் ஒருவன் தான் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான் அவன் வந்து அதிலே கனியை தேர்ந்த ஒன்றும் காணவில்லை நோக்கி மூன்று வருகிறேன் எதிர்பார்ப்பார் தீர்மானித்திருப்பார் தோட்டத்தில் பலன் வரப்போகிறது இதை கொண்டு இப்படிப்படி செய்யலாம் என்று அவர் தீர்மானித்திருப்பார் ஆனால் ஏமாற்றம் அடைந்தார் ஒரு வருஷம் போய் இரண்டாவது வருஷம் வந்துவிட்டு ஒன்றுமே இல்லை என்றால் அவர் அடுத்த வேலை செய்கிறார் என்று நாம் காடுகின்றோம் வார்த்தையை நாம் சொல்வது ரொம்ப கஷ்டமான வார்த்தை ஆனால் இது இன்று இது உள்ள இருக்கிற உங்களுக்கு சிலருக்கு இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருக்கிறது அதே இது நமக்கு மட்டுமன்றி எண்ண ஆதீர்கள் அநேக மக்களுக்கு இந்த வார்த்தை பிரயோஜனமாக போய்கொண்டிருக்கின்றபடியே நான் இதை சொல்லுகின்றேன் அதாவது ஒரு ஓமய சொன்னார் ஒரு மனுஷன் அத்தி மரத்தை தோட்டத்தில் அத்திமரத்தை நாட்டியிருந்தான் குறிக்கப்பட்ட நாள் வந்தவுடன் ஒரு கனியும் இல்லை தேடி சென்றார் வேலைக்காக கூப்பிட்டார் கூப்பிட்டு இது மூன்று வருடம் ஆகிவிட்டது வீணா ஏன் இருக்கிறது இதை வெட்டி போடுங்கள் இது கனி கொடுக்கவில்லை கனி கொடுக்கவில்லை என்று சொல்லி வருத்தப்படுகிறார் அந்த வேலைக்கார என்ன சொல்லுகிறார் இந்த வருஷமும் இருக்கட்டையா பரிந்து பேசுகிறார் நமக்காக பரிந்து பேசுகிற ஒருவர் இருக்கிறார் தேவன் அவர் தன்னுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்த வரும்போது ஆவியானவர் அதாவது ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் அவர் பரிந்து பேசுகிறார் ஐயா இருக்கட்டும் கொஞ்சம் பார்ப்போம் என்ன கொஞ்சம் போதனை கொடுத்து பார்ப்போம் என்ன கொஞ்சம் ஆலோசனை கொடுத்து பார்ப்போம் சில சிக்ஷைகளை கொடுத்து பார்ப்போம் இதனை தெரிஞ்சினால் சரி இல்லாவிட்டால் மேற்கொண்டு உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துங்கள் பிதாவாகி தேவன் அதிகாரமுடையவர் மர்மக்கு மேல் அன்பு கூர்ந்து இந்த பூமிக்கு வந்தவர் பரிசுத்தாவியானவர் நமக்காக வாக்கிடங்காத பெருமிச்சுகளோடு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கின்றார் என்று வேதம் சொல்லுகின்றது ஹெலேலா நம்மிலே காணப்படுகிற கனியற்ற வாழ்க்கை கனி கொடுக்க விடாதபடி தடை செய்கிறவைகள் அடிக்கடி ஏற்படுகிற அசைவுகள் வேறற்று போகிறது அசைகிறதுனால் வேறற்று போகின்றது அதனால் அந்த மரம் பலனற்று கனி ஒடுக்க முடியாமல் போய்விடுகின்றது என்று நாம் காணுகின்றோம் அருமையானவர்களே வாழ்க்கையில் வருகிற சோதனையில் எந்த மரம் காத்தடிக்கிற இடத்துல திறந்த வழியில் நின்று அசைகின்றதோ அதாவது சோதனை தாங்கிக் கொண்டு அசைவில்லாமல் மூடு அசையாமல் ஸ்திரமாய் நிற்கின்றதோ அவை என்ன செய்வான் ஆணிவேறு ஆழமாய் போய்விடுவான் ஒதுக்கலை வளர்க்கிற மரம் இருக்கிற மாதிரி சோதனை அந்த மரம் காற்றடித்தால் திடீரென்று ஒரு காற்றடித்த ஒரு தரப்புண்டாய் காற்றடித்தால் பொத்தன்று விழுந்து விடுவான் அதுக்கு வேரிலை உயிர் இருக்காது என்று நான் பார்க்கிறோம் அருமையான மரமானது குறிக்கப்பட்ட காலத்தில் புசித்து பார்த்தால் அறியப்படும் அதன் மேலே அந்த மரத்தின் மேலே சோதனை வரும்போது நிலைத்திருந்தால் அது கனி கொடுக்கும் அது அறியப்படும் என்று வேதம் சொல்கிறது கனியினால் மரத்தினுடைய உறுதி கனியினால் மனத்தினுடைய தன்மை என்ன என்கிற அந்த கனியை சாப்பிட்டு பார்த்தோட அருமையான மரம் என்று சொல்லுவார்கள் எட்டி பார்த்தால் ஏராளமான கனிகள் இருக்கிறதை காணும்போது நல்ல ஒரு ஜாதி என்று சொல்லுவார்கள் நம்மள என்ன ஜாதி பரிசுத்தாதி அதனுடைய கனியினால் தான் மக்கள் அறிய முடியும் மற்றபடி அறிய முடியாது பெற்றிருக்கிறார்கள் கெட்ட வார்த்தை பேசுகிறார்கள் பெற்றிருக்கிறார்கள் பொய் சொல்லுகிறார்கள் பெருக்கிறார்கள் எ பாத்துடக்கும்போது தொட்டு பார்த்தால் தெரியும் என்ன பாம்பு நாக பாம்பு நல்ல பாம்பு உடனே படம் எடுத்துறேன் நான் யாரு தெரியுமா என்று சொல்லி அருமையானவர்களே எல்லாம் ஒன்று போல் தெரியும் நம்முடைய உடையை பார்த்து நம்முடைய சுய பார்த்து நம்முடைய அசை பார்த்தபடி எண்ணுவார்கள் கனினால் அறிய வேண்டும் ஆனப்படினால்தான் இயேசு சுவாமி சொன்னார் இரண்டாவதாக மத்திய மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வாக்கியத்தை நாம் ஒரு வாசிக்கலாம் மனம் திரும்பதிலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்ன கனி மனம் திரும்பதிலுக்கு ஏற்ற கனி அலையலா அவரிடத்தில் அவர் வகைகள் பரிசெயர் சதுசையர் என்கிற ஒரு கூட்டத்தார் பரலோகத்தை கேள்விப்பட்டார்கள் நானும் பரலோகத்துக்கு போக வேண்டுமே எல்லாரும் அரசாக்கிறார்கள் நடக்காதத்துக்கு போக முடியாது மறுபடியும் கிடைக்காது என்பதை தெளிவாக பிரசங்கித்தார் பாவ் மன்னிப்பு என்று மனந்திருப்பதில் கேட்ட பிரசங்கத்தை அவர் பண்ணினார் சாதாரணவர்கள் அங்கே போக முடியாது என்று பிரசங்கித்திருப்பார் இதை கேட்டவுடனே நாம ஞானஸ்தானம் எடுத்துகின்றால் பரவும் போய்விடலாமே என்று எண்ணியூர் வகுப்பினர்கள் ஞான ஸ்தானம் பெற வந்தார்கள் ஒரு வகுப்பினர்கள் வந்தார்கள் அவர்களை பார்த்த ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் ஏழாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் மத்திய மூன்று டு ஒன்பது வரைக்கும் சரிசேரிலும் அநேக தன்னிடத்திலும் ஞானஸ்தானம் பெறும்படி வருவதை அவன் கண்டு விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளவங்களுக்கு வகை காட்டினவன் யார் விஷயம் நிறைந்தவர்களே மனதில் விரியன் பாம்பு கேட்ட விஷங்களை வைத்திருக்கிறவர்களே வருத்துக்கு தப்பித்துக் கொள்ளகை காட்டினவன் கடந்து போன வருஷத்தோவான எனக்கு சொந்தக்காரர்கள் போக முடியாது என்று சொல்லிக் கொள்ள தொடங்காதீர்கள் மகிண்டதாகண்டவருக்கு முன்னாலே தப்பம் இருக்குது அந்த திண்டல தான் இருப்பார் யாராவது கிறிஸ்துவா இது இந்துக்களுடைய திருடுகிறது காசு வேணும் என்றால் பஸ்டாண்டு பையத்தில் உட்கார்ந்துட்டு யாராவது பாவப்பட்டவங்க இருக்கிறாங்கன்னு அடிச்சு பிடிங்கி கொண்டு போறது அவருடைய ஜோலி அநேக காரியங்கள் அவர் சொன்னார் அவர் மனம் திரும்பினார் அந்த விரியன் பாபுக்குடிய விஷத்தை உள்ளே வைத்துக் கொண்டு அந்த வசத்தை உள்ள வைத்துக் கொண்டு ஞானஸ்தானம் எடுக்கிறதால பிரயோஜனம் இல்லை அதனால் கடவுளை ஆராதிக்கிறது கனி கொடுக்க வேண்டும் மனம் திரும்ப திரும்பங்கள் பர்லகராட்சியாக இருக்கிறது என்று யோகான் பிரசங்கித்தார் அவர் என்ன ஞானஸ்தானம் எடுத்தார் பாவம் கண்டு மனம் திரும்பதில் கேட்ட ஞானஸ்தானத்தை குறித்து தான் பிரசங்க பண்ணினார் அந்த ஞானஸ்தானத்தை பெற்றி நிறைய பேர் மனம் திரும்பி வந்து யோகத்தில் பாவரிக்க செய்து ஞானஸ்தானம் பெற்ற தேசத்துல நகரத்தார் யோதியா தேசத்தார் யோர்தாரு சுற்றுப்புறத்தார் எல்லாரும் வந்து பெற்றார்கள் என்று நாம் காணுகிறோம் அதனால்தான் இன்றைக்கு சிலர் சொல்லுகிறார்கள் அந்த கள்ள கள்ள ஞானஸ்தானம் பெற்றாரா அந்த கள்ள கடைசி இடத்துல அதாவது அவர் என்னோட கூட இருப்பா என்று சொன்ன என்ன என்று கேட்கிறார்கள் நன்றாக விஷயம் தெரிந்தவர்களுக்கு தெரியும் இந்த கள்ளன் ஒரு ஞானஸ்தானம் பெற்றவன் பெற்றிருப்பான் அவன் அந்த அந்த பிரதேசத்துல உள்ளவன் தான் ஞானஸ்தானம் பெற்றிருப்பான் அவன் திரும்ப பின்மாறி இருக்கு பின்மாறின அடிக்கப்பட்டிருக்கிறதை கண்டபோது நாம இவ்வளவு பெரிய கொலைபாதகர்களாயிருந்து பாவத்துறோம் அவரோ பாவமரியாத அவர் பற்றி நன்றாக தெரிந்து வருவார் அவர் ரா என்னை ஒரு ராட்சியம் உண்டு என்று அறிந்திருந்தான் ராட்சியத்தில் என்னை நினைத்தோம் என்று அவன் வேண்டிக் கொண்டான் அருமையான கர்த்த எழுதி கொடுத்திருக்கிறாரோ அதுதான் நடக்கும் அதுதான் செய்ய வேண்டும் அதுதான் சரி மற்றபடி அதனுடைய உள்ளரசம் தெரியாமல் அநேகர் இந்த பர்சுத்தாக நடத்துதல் அனுபவம் இல்லாதபடியினால அவர்கள் வேதத்தை முரண்பாடாக அதாவது போதிக்கவும் தவறாக புரிந்து கொள்ளவும் ஆகிவிட்டார்கள் பாவம் மன்னிப்பு என்று பிதாகுமார் பர்சுத்தா நாமத்தினால ஞான ஸ்நானம் சொன்னார் பின்னையாசு நாமத்தில் கொடுத்திருக்கு எதிர்பார்த்து அந்த ஏற்றுக்கொள்ள போகிறார்கள் அப்படிப்பட்ட மக்களுக்கு இயேசுதான் ரட்சகர் அவருடைய நாமம் ரட்சிக்கும் என்று இந்த நாமத்தை அழுத்தி அவர்களுக்கு ஞாயசாரம் கொடுத்தார்கள் அதுதான் உண்மை இல்லையா நண்பர்சு பிதாகுமார் சுத்தாரி சொல்லி இருக்க இங்கே அதை மாற்றி கொடுத்தார் என்றால் அது எப்படி செய்திருப்பார்கள் அதை கூட யோசிக்க மனிதர்களுக்கு முடியவில்லை அருமையான தேவருடைய பிள்ளைகள அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிட்டு இன்று அறிக்கை செய்யாமல் அந்த விரியன் பாம்புடைய விஷம் உள்ளேதான் இருக்கிறது அதோட முக்கிய அரசும் பெற்றிருக்கிறார்கள் ஆனால் இங்கே என்ன சொன்னார் என்றால் யோகன் என்ன சொல்கிறார் விரியன் பாம்பு வகை காட்டின மனம் திரும்புற்ற அதனால உங்களுக்கு என்னளுக்கு தகப்பன் நாங்களும் போய்விடுவோம் அந்த மாற்றிவிட்டு அனுசாரம் பெறுங்கள் என்று சொன்னார் மனம் திரும்பதற்கு ஏற்ற கனி கொடுக்க வேண்டும் ஒரு மனிதன் அதாவது புசித்தால் அவ்வளவு இன்பமாக இருக்கின்றது என்று சொல்லுவார்கள் பாவியான மனிதன் மனம் திரும்பிவிட்டான் என்றால் மனிதனுடைய கனி அவர்கள் உண்டாகிடும் அந்த கனியை பார்த்தவுடனே மரம் எப்படிப்பட்டது இப்போ எப்படிப்பட்ட மரம் இருக்கிறது என்று அறிந்து கொள்வார்கள் கனியை வைத்து மரத்தை அறிந்து கொள்ளலாம் அதற்கு வேற ஒரு வெளிப்படுத்தல் தேவையில்லை அதற்கு வேற ஒரு அதாவது காரியம் நமக்கு அவசியம் இல்லை ஒரு மனிதனுடைய சுவாபத்தை வைத்து கனியை வைத்து அந்த மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை அறிய முடியும் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது அடிக்கடி சொல்லுவேன்னு ஊர்ல ஒரு பெரிய கொலைகாரன் இருந்தான் ஒரு மனிதனை பட்ட பகலில் வைத்தகரி குடலை சரித்து விட்டான் பல வருடங்கள் செயல் இருந்தான் வெளியே வந்த பிறகும் ஜாமீன்ல வெளியே வந்த பிறகும் அவனுடைய பார்வை எல்லாம் அப்படித்தான் இருந்தது மக்கள் எல்லாம் மழைப்படியும் பயந்தார்கள் திடீர் என்று அவரை தொட்டார் ஒரு பெரிய கால்ரா நோய் வந்தது அந்த கால்ரா நோயில மரணப்படுக்கையாட்டா அப்போ ஊராறு சொன்னார்கள் அப்போதான் நாங்கள் அந்த ஊரில் ஊனிய ஆரம்பித்துருக்கிறோம் எழுபதில் தேவனுக்கு மய்மை அப்போ வீட்டிலேயே சொன்னார்கள் அங்கே போய் ஜோம் அவர்களை கூப்பிட்டு அவர்களை கூப்பிட்டு வந்து ஜோமன் வருவார்களா அவர்கள் எப்படி வருவார்கள் அவர்களுக்கு குரூபமல்லவா நாம் செயல்பட்டோம் என்று ஊதியில் ஆள் விட்டு சொன்னார்கள் உடனே பாசிட்டாங்க ஜோவம் நீ ஜோம் பண்ணி என்ற மனசன் சோமாயி விட்டார் ஹலோயா குணமடைந்து விட்டார் அவர் இரவு பகலும் பீடி குடிக்கிறார் பீடி இல்லாத இருக்காது கடையில் இல்லாவிட்டாலும் டீ குடிப்பதற்கு டீ குடிக்க போவார் அதே ஒரு அந்த உலகத்துல போனார் டீ குடிக்க ஒரு குளிர்காலம் போகும் போது அங்க நின்னவர்கள் எல்லாம் கூப்பிட்டு தங்கியா ஒரு பீடி குடுப்பாங்க அப்ப பீடி இல்லை தங்கியா மடியில பீடி இல்லாமல் இருக்கும் கடையில் இல்லாவிட்டால் ஒன்னு மடியில பீடி இல்லாமல் அப்போ தங்கியா மடியில பீடி இருந்து இப்ப நான் தங்கியா இல்லை நான் இப்ப தங்கியா இல்லையா பழைய ஆள் மனம் திரும்பி விட்டேன் மனம் திரும்பி விட்டேன் அந்த விஷமெல்லாம் போயிட்டு பீடி குடிக்கிற ஆவி போயிட்டு என்ன என்று சொன்னார் பீடி குடிக்கிற ஆவி என்ன விட்டு போயிட்டு இப்ப தங்கியா பழைய தஞ்சாவூ பீடி குடிச்சார் பீடி குடிக்க மாட்டார் புதிய ஆள் எல்லாரும் மடியை உதவி பார்த்தார்கள் கேட்டார்கள் எப்படி பாருங்க கரி உண்டாயிட்டு பாருங்க எப்படி இயேசு ஏற்றுக் கொண்டேன் அவருடைய திருவசனத்தை கை கொண்டேன் இப்பொழுது நான் அவருடைய பிள்ளையாக பழைய தீமை எதுவும் செய்கிறது கொலைகாரனா இருந்தேன் அதெல்லாம் நான் மறந்து விட்டேன் அதுக்காக மனஸ்தாப்படுகிறேன் என்று சொன்னார் விரியன் பாம்பு குட்டிகளை வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொண்டு அவர்களை வகை காட்டினவர் யார் அந்த விரியன் பாம்பு வசத்தோடு ஞானஸ்தான பெற வந்திருக்கின்றீர்களே நீங்கள் மனம் கேட்ட கனிகளை கொடுத்துட்டு வாருங்கள் நீங்கள் கனியை கொடுக்க வேண்டும் மரம் நல்லது என்று கனியினால் அறியப்படும் இன்னும் மனந்திரும்பாத சுவாமி உடையவர்கள் இயேசு ஆராதிக்கிறார்களா மனம் திரும்பாத சுவாமிடைய ஊழிய படாசை பலவிதமான இச்சைகள் அதாவது குறுக்கு வழியிலே சம்பாதிப்பதற்கு பிரயாசப்படுகிறார்கள் அருமையான பிள்ளைகளை கத்தளை வார்த்தை சொல்கிறது மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்பதற்குரிய கனி கரியில் ஒன்று மனம் திரும்புதல் மனம் திரும்பிய உடனே அவள் இருக்கிற கனியை மற்றவர்கள் அறிய முடியும் என்று வேதம் சொல்கிறது அருமையான தீண்டு பிள்ளைகளே நமக்கும் இந்த ஆலோசனை என்று தரப்படுகின்றது மனம் திரும்பதில் கேட்ட கனிகள் நம்மள இருக்க வேண்டும் பழைய சுவாபங்கள் நம்மள இருக்கக்கூடாது அது விரியன் பாம்பனுடைய விஷம் தீண்டுகிறது பிறர் சி சி தோகிறது இவைகள நாம் விட்டுவிட வேண்டும் வாக்கு சொல்லது வரு எவ நாள் தண்ணீர் பாய்ப்பறம் போடுவா எவ்வளவு நாள் களப்பறிப்பாய் எனக்கு கனி இல்லையே என்று சொல்லுகின்றாரா நம்மளே கனி உள்ள வாழ்க்கை உண்டாக கனி நம்மில வரவிட்டும் கனி என்றால் என்ன கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்களை நசுக்கலாம் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம், சாந்தம் என்பவைகளே தேவனுடைய பிரசுத்த லாபத்திற்கு பகிமை உண்டாவதாக அருமையான கட்டண பிள்ளைகளை ஆவியின் கறி கரிகள ஒரே கனியிலே இது ஒன்பது சுவையும் அடங்கியிருக்க வேண்டும் தேவனுக்கு மைமை உண்டாவதாக ஒரே கனியிலே ஆவியின் கனியில் ஆவியின் கனி எவ்வளவு என்றால் என்று எழுதியிருக்கிறது ஆவியின் கனிகளிலே ஒவ்வொரு கனிகள் ஒவ்வொரு சுவை இருக்கும் சாப்பிடலாம் ஒரே கனியில இத்தனை சுவைகளை நாம் பார்க்க முடியாது சில சில கனியில புளிப்போம் இனிப்பும் இருக்கும் சிலதுல கசப்பும் கலந்து இருக்கும் இப்படியே இருக்கும் ஆனால் இந்த ஒன்பது வகையான குணங்கள் நிறைந்த ஒரு கனி ஆவிக்குரிய கனி என்று கஷ்டம் சொல்லுகிறபடினால அருமையான பிள்ளைகளை வாழ்க்கையில கனி இருக்கிறதா கனி அல்லவாண்டவர் தேடுகின்றார் பேர் சொல்லி கூப்பிடுகிற ஒரு பெரிய பிரச்சனை யார் அவர் வந்திருந்தார் ஒரு நாள் அவருடைய அண்ணன் நம்முடைய சபையில பாஸ்டா இருக்கிறார் இவர் ஒரு பிரசித்தி பெற்றால் அதாவது மீட்டிங்ல கடைசி நேரத்தில் விளாச்சல கட்டினாங்க சோப்பிடுவார் அப்படி கூப்பிடுவார் அவர் ஒரு நாள் அவர் ஏதோ ஒரு நோக்கத்தில் இருக்கிறோம் என்று வேற மாதிரி வந்தார் பந்து நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தார் அவரு கடைசி நேரத்தில் சொன்னார் பாவரிக சேவம் பாசிட்டார் அப்படி அவர் அண்ணன் மூலமாக சத்தியத்தை கேட்டிருக்கிறார் கொஞ்சம் அறகுறையான இடத்துல இருந்து ஒரு உடைப்பு பெரிய ஆள் மாறி ஆயிட்டார் அப்ப நான் சொன்ன அண்ணங்கிட்ட நீங்க அறிக்கை செய்து கிளாம அவர் பெரிய பாசுதான் அண்ணங்கிட்ட எப்படி சொல்றது எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது கொடிய பாவம் கொடிய பாவம் அறிக்கை செய்த பாவத்தை சொல்லக்கூடாது கொடிய பாவம் மிரக்கொல்லி அழைக்கிறது எல்லாம் அதான் கன்வென்சர்ல சொன்ன அதாவது வழி வழி வழியாக செல்லாத ஒரு ஒரு பலோகத்துக்கு எ காரியம் சேர்ந்தாலும் சேர்ந்தாலும் சரி அந்த வழியும் மற்றபடி போகவே முடியாது அவர் பாவரி போனார் நான் நினைச்சிட்டேன் தேவன் சொன்ன வார்த்தை உண்மை கனியினால் அந்த மரம் எப்படிப்பட்டது என்று அறிய முடியும் கனினால் நம்ம என்னையும் அப்படித்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கனி இல்லாத வாழ்க்கை அந்த மரம் அவருடைய ஜீவியம் சரியில்லை என்று நாம் தீர்மானித்துக் கொள்ள அதுவே போதுமானது அறுபடியாக அருமையான கத்துடைய பிள்ளைகளே கத்துடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது மரத்தை அறிய வேண்டியது கனியினாலே நம்மை பற்றி நாம் அறிவது நமக்கு ஒரு ஆவி பரிசுத்தாவிடத்தில் உண்டா என்கிறதே அந்தவரை கொண்டு நாம் அறிந்து கொள்ள முடியும் அவர் நமக்குள்ள சாட்சி கொடுப்பார் நமக்கு சாட்சி கொடுக்கிறது யார் நம்முடைய நாமல்ல யோபு என்ன சொன்னார் எனக்குரிய சாட்சி அங்க இருக்கு என்னுடைய சாட்சி வரலோகத்தில் இருக்கிறது என்று யோபு சொன்னார் அருமையான கற்றிட பிள்ளைகளை நம்மை குறித்து நாம் சாட்சி கொடுப்பதல்ல எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முந்தியே பெற்றார் சாட்சி பெற்றார் சாட்சி சொன்னார் என்றல்ல சாட்சி பெற்றார் பிறராலி பெற்றார் தேவனால சாட்சி பெற்றார் அவர் தேவனோடு ஒண்டிச்சு உறவாடினார் அவர் ஒரு குடும்ப அவருக்கு மனைவி பிள்ளைகள் உண்டு என்று நாம் காணுகிறோம் அவைகளின் மத்தியிலேயும் அப்படிப்பட்ட ஒரு புனித வாழ்க்கை அப்படிப்பட்டார் என்று பார்க்கின்றோம் அருமையான பிள்ளைகளை நம்மை பார்த்து சொல்கின்றது கனினால் அறியப்படும் தேவ நமக்கு தந்திருக்கிற ஆவியினாலே நாம் கனியுடையவர்களா என்று அறிய முடியும் என்று வேதம் சொல்கின்றது சோதனை காலங்கள் வரும்போது நாம் அசகின்றவர்களாக அசைந்து வேற அந்து போகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது அவைகளை நாம் திட்டமாக நிற்போம் ஆவியின் கனி ஒன்பது அந்த ஆவியின் கனியில் ஒரே கனியில் உள்ள சுமைகள் ஒன்பது ஒன்பது குணா அதிசயங்களை வாசித்தோம் திரும்பவும் திரும்பவும் வாசித்து பார்ப்போம் வாசித்து பார்த்து நமக்குள்ளே செலுத்தி இந்த கதிகளில் உன்னத பாடின் புத்தகம் நான்காம் அதிகாரம் பதினாறாவது வாக்கியத்துல நேசர் தோட்டத்துல போய் இனிமே அருமையான கதிகளை புசிப்பார் என்று எழுதியிருக்கிறத நாம் இங்கே பார்க்கின்றோம் எலும்பு கந்த வடியே என் தோட்டத்தில் வீசு வீசு நேசர் தம்முடைய தோட்டத்துக்குள் வந்து தோட்டத்துக்குள்ளே வந்து அருமையான கனிகளை புசிப்பாராக புசிப்பாராக அலியா இந்த ஆகின்றார் இன்பம் அடைவார் மகிமை உண்டாவதாக அருமையான தோட்டத்துக்குள்ளே ஆராதனை நடக்கும் போது உண்டாகிறது ஏதோ ஒரு அசை சத்தம் ஏதோ நினைக்காதீர்கள் அவர் வந்து ஒவ்வொருவர்களையும் பலன் செய்கின்றார் அவர் ஒவ்வொரு கனியை தேடுகின்றார் அந்த கனியை புசைக்கிறார் என்று எழுதியிருக்கிறது கனியை புசைக்கின்றார் இன்பம் மகிழ்ச்சி உண்டாகிறது அந்த ஆவில நிறைந்த ஏற்படுகிறது அல்லவா ஆரானை அவ் இன்பமானது அருமையானவர்களே வெறும் உயிரற்ற கூட்டம் அல்ல இது இது இறைவரோடு இறைவரோடு ஆராதிக்கிற ஒரு கூட்டம் அலோலிய நம்மோடு கூட கரிபூ சிக்கிற நேரம் என்று நாம் காணுகிறோம் அந்த தோட்டம் இஸ்ரவியல் வம்சத்தாரே என்று எழுதியிருக்கிறத நாம் ஏசாய இந்தாமதிகாரம் ஏழாவது வாக்கியத்துல இப்படி நாம் வாசிக்கின்றோம் கத்துடைய திராட்சி தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே தேவனாய் கத்துடைய இஸ்ரோவேல் வம்சங்களே அவருடைய மனமகிழ்ச்சியை மகிமை உண்டாவதாக இந்த தோட்டம் இந்த தோட்டத்தில் நாட்டப்பட்டிருக்கிறது யார் இஸ்ரோவேல் நாமல் இஸ்ரோவே ஜனங்கள் தான் பிரஜாரிகளா இருந்தோம் இந்த நாள் கிழக்கு அதாவது யார் கிறிஸ்துவர்களோ அவர்கள் யாருடைய சந்ததி கிறிஸ்தவர்களாக கிறிஸ்து பிள்ளைகளாக மாறி இருக்கிறபடி நான் நம்மை கருத்து அந்த இஸ்ரோல் சந்ததியாக ஆபரக சந்ததியாக நம்மை மாற்றியிருக்கிறார் அமைச்சருக்கு மகிமை உண்டாவதாக அருமையான கத்துடைய பிள்ளைகளை தோட்டத்தில் வந்து அருமையான கனியை தேவன் புசிக்கின்றார் தேவன் கனி தேடி வருகின்றார் இதற்குள்ளே ஒரு மரம் கனி இருந்தால் வருத்தப்படுவார் தோட்டத்துக்குள்ளே வந்தவர் சுத்தி பார்க்கின்றார் எல்லா மரத்தையும் பார்த்து கழி கூறுகின்றார் சேர்ந்து மரங்கள் கனி இல்லாமல் வெறுமையாக தூங்கிக் கொண்டிருக்குமானால் ஆவி நிறைவேற்றிருக்குமானால் எங்கேயோ சிதைத்துக் கொண்டிருக்குமானால் வருத்தப்படுவார் அவர் கனிதடியல்லவோ கனிபூசிக்கல்லவோ வருகிறார் தோட்டத்துக்குள்ளே இந்த காலத்தில் நாங்கள் ஊழியத்துக்கு போகும்போது நம்முடைய ஊழியக்கார் ரொம்ப அருமையான ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார் அவருக்கு ஒரு தோட்டம் உண்டு அப்போ சொல்லுவார் ஐயா நம்முடைய தோட்டத்துக்கு போய்ட்டு இளநீர் நொங்கெல்லாம் விட்டு சாப்பிட்டு வரலாம் நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன் வாங்க அங்கே பதநீர் எல்லாம் உண்டு அக்காணி இதெல்லாம் உண்டு எல்லாமே உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி தோட்டத்தை அழைத்துட்டு போவார் அழைத்துட்டு போய் நம்முடைய தாகத்தை முழுவதும் தீர்த்து போதும் போதுங்கிற அளவுக்கு நுங்கு பதநீர் இதெல்லாம் சேர்த்து கலந்து நமக்கு அவர் கொடுப்பார் அப்படிப்பட்டவராக தான் இருக்கிறார் அவருக்கும் அநேக நெருக்கடிகள் ஏற்பட்டது அசையாத நங்குரமாய் நின்று கனி கொடுக்கிற மரமாக நிற்கிறார் மய தோட்டத்துக்கு உரிமையாளர் எதற்காக வருகின்றார் கனிதேடி கனிப்புசிக்க வந்துவிட்டு வெறுமரங்களை பார்த்துவிட்டு ஏமாற்றம் அடைந்து போவதற்காக அல்ல அங்கே வந்து நேசர் வருகிறார் அலே இல்லையா அந்த சிறவியல் அந்த அந்த தோட்டம் சிறவேல் ஜனங்களே வார்த்த சொ நாம் தான் ஜனா நாம் ஜனங்கள் தான் அவர்களின் சந்ததிகள் தான் கத்துடைய பிள்ளைகள் பிள்ளைகளாக மாறிவிட்டோம் அண்டவராகிய தேவர் நமக்கு இப்படிப்பட்ட நல்ல கிருமைகளை தந்திருக்கிறபடியால் ஆண்டவருக்கு நாம் நன்றி நன்றி நன்றி சொல்வோமாக தோட்டத்துக்குள்ள இலையை மட்டும் பார்த்தால் வருத்தப்படுவார் மற்ற இருபத்தி ஓராம அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்களை நான் வாசிக்கின்ற போது அங்கே ஆண்டவர் அதிகாலையில் வெளியே அவர் புறப்பட்டு வரும்போது பசி ஒன்று அந்த பசி வழியில் ஒரு அத்திமரத்தை பார்த்தார் இலைகளும்கரத்துக்கு திரும்பி வருகையில் பசி உண்டாயிற்று அப்பொழுது ஒரு அத்திமரத்தை கண்டு அதிலே இலைகளை என்று வேறொன்றையும் காணாமல் இது ஒரு காணிடத்தில் இருக்க கடவுள் என்றார் என்று வருத்தப்பட்டு விட்டார் என்று நாம் காணுகிறோம் வருத்தப்பட்டு விட்டார் அப்படி அல்ல தோட்டத்துல அல்லது மரத்தை மரத்தை பார்க்கும் போது கனி இல்லாமல் இருந்தால் வருத்தப்படுவார் என்று நாம் காணுகின்றோம் அருமையான கட்டுரைப்படைகளை நாம் நிச்சயமாக கனி கொடுக்க வேண்டும் நம்முடைய சுவாவங்களிலே கனியற்ற அந்தகார கிரியிகள் நம்ம இருக்குமானால் கசப்பான அனுபவங்களா இருக்குமானால் முச்சடிகளைப் போல முற்போண்டுகளைப் போல நம்ம அப்படிப்பட்ட பிறரை குத்தக்கூடிய வேதனைப்படுத்தக்கூடிய சுவாவங்கள் இருக்குமானால் மாற்றி விடுவோம் அவர்களை நீக்கிவிடுவோம் ஆண்டு ஒரு கனியை தேடுகின்றார் கனியை தேடுகின்றார் மரத்தை பற்றி கணிக்க முடியுமான் மரம் எப்பட்டது முச்செடியா மத்தி மரம் என்று காண முடியும் ஆனால் அப்படி நான் கூடி வந்திருக்கிற அருமையான கத்திரி பிள்ளைகளே நல்ல கத்திரை வார்த்தை நம்ம பார்த்து சொல்லுகிறது மரமானது கனியினால் அறியப்படும் அந்த மரம் நிலைத்திருக்க வேண்டும் கனி கொடுக்கும் எந்த சூழலில் அடிக்கடி அடிக்கடி அசைகிறதா இருந்தால் வேறந்து போய்விடும் அதுல கனி இல்லாமல் போய்விடும் அது அப்படின்னாலே இந்த மரம் இப்படி இப்படி மரமாக இருக்கிறபடினால இதில் கனி இல்லை என்று சொல்வதற்கில்ல அதுபடி இது இவ்வளவு புரி ஒரு திறந்த வழியில் ஆரல்வாய் மொழியில் ஆரல்வாய் மொழி காத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆரல் மொழி வீடுகளெல்லாம் நெருங்க ஒரு ஓட்டுக்கு ஒரு பட்டம் போட்டிருப்பாங்க அந்த ஊரில் ஒரு டீச்சர் அம்மா பேய்பழிலேருந்து அவருடைய கணவன் மில்ட்டில் இராணுவத்தில் இருந்தார் அப்ப வந்திருக்கும் போது அவர்கள் ஒரு பிரச்சனை பண்ணி கொண்டார்கள் நம்முடைய ஊர் அதாவது ஆரல்வாய் மொழியில் நான் வீடு கட்டி இங்கே ஒரு சாட்சியா இருக்கணும் ஒரு நாள் அவர் தான் மனைவிக்கு இங்கே சுதமான இந்த இடத்துல சோதமானபடினால அது அப்படின்னாலும் இங்கேயே நாம் இந்த ஆலயத்தில் ஆராதிக்கணும் தீர்மானித்தார் அப்படியே அவர் சொல்லி நான் கழித்து கடைக்கு ஜாமான் போனார் ஜாமன் ஆகிட்டு மேற்கு பார்த்து நடந்து வரும்போது சரியான காட்சி நேரம் காற்று அடித்து ஒரு கீ தள்ளிவிட்டு கீழே தள்ள போட்டு போயிடும் நிலைத்திருக்க வேண்டும் நிலை திராமல் போகிறவர்கள் கனி முடியாது என்று நாம் காணுகிறோம் அருமையானவர்கள் திறந்த வழியில் ஒரு காற்று ஒரு மரம் அடஸ்தியான ஒரு மரம் என்று கனி சரியான உறுதியான ஒரு மரம் இவ்வளவு பெரிய ஒரு காத்திலே விளம் இல்லையே இவ்வளவு அசயம் இல்லையே இவ்வளவு சக்தி உறுதி கனியில வெளிப்படுகிறது என்று சொல்ல முடியாத நம்மளே கனி உண்டாக வேண்டும் அந்த கனி மனம் திரும்பமாய் உள்ள கனியாக இருக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டு வரை நான் சொந்திருக்கிறேன் மூன்றாவதாக ஒன்றியவான் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் நாம் கனி கொடுக்க வேண்டும் மனம் திரும்பதலுக்கு ஏற்ற கனி ஆவிக்குரிய கனிகள் ஒன்பது அடங்கிய சுவையுள்ள கனி கொடுக்க வேண்டும் அவைகளை செய்வதற்கு நாம் நிலைத்திருக்க வேண்டும் பழைய வாழ்க்கைகளை நாம் மறந்துவிட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில ஞானஸ்தானம் என்று இன்று போதிக்கிறார்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவையான பிரவேசிக்க முடியும் காண முடியாது ஜலத்தினால் ஆவினாலும் தேவடையில பிரவேசிப்பான் பிரசனிக்கிறார்கள் காண முடியாது அது எடுக்கிறார்கள் அநேகருக்கு போதில நீங்க இந்த பேய்பிடி போகணுமா ஞானஸ்தானுங்க இந்த வியாதி சோகணுமா ஞானஸ்தானம் எடுங்க அதிகபடிய கத்தின் நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் மூன்றாவதாக நாம் பார்க்க போகிற காரியம் அதிக கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால் சுத்தம் கனி கொடாதி இருக்கிற கொடி எதுவோ அதே ஒரு அறுத்து போடுகிறார் கனி குடிக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை அதிக கணிகளை அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் நாம் நினைக்கலாம் அதாவது கீழே உள்ள பகுதிகளில் மூட்டில் இருக்கிற களைகளை பிடுங்கி எடுத்து கொத்தி போடு உரம்போடுகிறது இது திராட்சை திராட்சை செடியை பற்றிய இந்த விமானங்களை கேட்ட சொல்லிக்கொண்டு வரும்போது இவைகளையும் சொல்லுகின்றார் கனி கொடுக்கிற கொடி எதுவோடு அதிக கனிகளை கொடுக்கும்படியாக சுத்தம் திராட்சை செடி வளர்ந்து குழையின் கொம்புமாக ஸ்டார்டிங்ல வளர்ந்து பந்தல் முழுவதும் வளர்ந்துவிடும் அதுல அனுபவம் உள்ளவர்கள் அது குறிக்கப்பட்ட நாள் வந்தவுடனே அவ்வளவு ஒட்டி விடுவார்கள் கம்ப்ளீட்டா மேல இருக்கிற பந்தல் இருக்கிற அத்தனை கொலைகளை விட்டெறிந்து விட்டு இந்த மூடும் அந்த கப்பலுக்கு மேல கொஞ்சம் குச்சி மட்டும் தான் இருக்கும் அப்படி நாங்கள் கடைகிற கொடையரோடு ஊழியத்துக்காக சென்றிருக்கும் போது ஊழியக்காரர் வீட்டை சுற்றி முழுவதும் தளாச்செடியாகத்தான் இருக்கும் பார்க்க அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் இரண்டாவது போகும்போது வெறும் குச்சியாக வெறிச்சோடி கிடைக்கிறது அவ்வளவு அப்ப என்னையா இப்படி பண்ணிட்டீங்கன்னு கேட்டோம் ஐயா என்னதான் இருக்குது என்னதான் கனி கொடுக்கும் என்பதாவது கனி கொடுக்கும் களை நெறிச்சி களை களை புடுங்கி களை பறி கிளை நெறிச்சி இருக்கின்றது முதல் தடவை போகும்போது களையாக கொலையாக இருந்தது இரண்டாம் தடவை மூன்றாம் தடவை போகும்போது அதுல முழுவதும் காய்களும் கனிகளும் ஆக கிடந்தா களை எடுப்பு சுத்திகரிக்கிறது என்று நாம் காண்கிறோம் அதிக கணிகளை கொடுக்குமா அருமை நித்திய செல்ல நினைக்கலாம் அதாவது பலகத்துக்கு போக மாட்டான் என்று சொன்னார் அவன மனம் அதுல பிடிப்பா இருக்கிற நல்ல அறிவு என்று சொன்னார் அதற்காக காசு பணம் கொடுத்திருந்தாலும் அதை வைத்துக் கொள்கிறதோ தப்பில் குறுக்கு வழியில் உடமசையில் அதிக பிடிப்பு இருந்தது சொன்னார் புறமாணங்களை கை கொள்ள வேண்டும் என்று சொன்னார் அப்ப அவன் எவைகளை என்று கேட்டான் கத்தர் சொன்னார் இவைகளா சிறு வயதில் அவ்வளவு பெரிய ஒரு ஆள் நியாய பிரமாணத்தை ஒழுங்காக நான் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் இன்னும் அது மாறிவிட்டால் களை எடுப்பதற்காக கருத்திரோடு ஆலோசனை கொடுத்தார் அவன் மிகுந்த ஐஸ்வரியவனாக பழக்காரனாக இருந்தபடியால் மிகுந்த துக்கத்தோடு திரும்ப போயிட்டான் எதுமே பேரே பைபிள் இல்லை அருமையானவர்களே போது நிறைய நன்மைகளை பெற்றார்கள் அவர்கள் லஞ்சம் வாங்க முடியாததுனால நம்ம விட்டு பிரிந்து போனார் அருமையானவர்கள் அவர் நாம இருந்த ரொம்ப நெருக்கமான ஒரு காலம் ஒரு ஆள் நாலு ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் கொடுத்தாலும் பெரிய காரியமாக இருக்கா வாரத்துக்கு ஒரு காணிக்கைகள் கொண்டு வருவாங்க வாழ்க்கை நம்முடைய ஒழியம் அதுக்காக இல்லையே ஆனப்படி இல்லாத கேட்டா கேட்பார்கள் இது நீங்க மாசம் இருக்க தன சம்பளம் உண்டு இடையில எப்படி காணிக்க கொண்டு வருவீங்க இல்லையா சிலர் இந்த நிலங்களை அளக்கும் போது கிட்டு நின்று அப்படின்னு சொல்ற கிப்டி அப்படி லஞ்சம் தான் அங்க வரடி இங்க வரடி தள்ளி போட்டு கல்லை பிடிங்கி போட வைத்து இப்படி நீங்கள் அளந்து போடுகிறபடினால் அது தேவனுக்கு பிரியமில்லாத கரிய அந்தகார கிரியைகள் நீங்கள் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் முடியாமல் வழினுப்பிட்டு சென்றுார் திரும்பி அதனால திரும்பி போட்டார் வேற ஒன்றும் இல்லை அதனால அவர் சொன்னார் எனக்கு முடியாது அது நான் ரெண்டு கையிலையும் வாங்கிறவன் எனக்கு இப்படி ஒன்று மில்லியன் பாக்கெட் ரெண்டு பாக்கெட்டும் வறுமையாக இருக்கிறது ஆனப்படினால இது எனக்கு கஷ்டம் அருமையான தேடுபடு பரலகத்துக்கு போக வேண்டும் என்ற அவன் கேட்டான் மிக ஆஸ்தியுடவனாக இருந்தபடினால் இது அவனுக்கு தடையாக உலக நேசமாக இருந்தது என்று சொன்னார் அருமையான கத்தட பிள்ளைகளை அதிக கனிகளை கொடுக்க வேண்டுமா பரலோகத்துக்கு போகிறவர்கள் அப்படிப்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டு உரிமை இருக்கிறார் அதற்கு என்ன செய்ய வேண்டும் களையெடுப்பு செய்ய வேண்டும் சுத்தரிக்கே வேண்டும் என்று திருவாக்கு சொல்லுவ ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் உண்டு அவைகளை நாம் நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும் அறிக்கை செய்து கொள்வார்கள் ஆனால் திரும்ப அவர்களுக்கு நாட்டம் இருக்கும் அவைகளை சுத்திகரித்து விடுதலை பெற்றுக் வேண்டும் என்று கற்றுடைய திருவாக்கு சொல்லுகிறது ஆறாம் அதிகாரம் போது அவர்கள் அந்த சுத்திகரிப்பை பெற்றுக் கொள்வார்கள் என்று இறைவாக்கு சொல்லுகிறது வாசிக்கலாம் முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்படுத்தினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் பாவத்தினு நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு பாவத்தினு நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் நீதிக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தி பலர் முடிவோம் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அருமையான கட்டுடை பிள்ளைகளு உபதேச சட்டம் இன்னைக்கு ஒரு சட்டம் வேண்டாம் ஒரு உபதேசம் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் இருக்கிறவர்கள் உண்டு அவர்கள் தான் திடீர்னு காணா பாவம் கிட்ட சொல்லணும் அறிவிங்க ரொம்ப லேசாக இருக்குது ஒன்றாவதுல இருந்து இரண்டாவதுக்கு போயிட்டேன் இரண்டாவதுக்கு மேலயா இரண்டாவது ஒண்ணுக்கு கீழே தெரியல அப்படினால முழு வேண்டாம் உபவாசம் வேண்டாம் ஒன்று வேண்டாம் உபதேச சட்டம் எதுவும் இல்லை பாவ அறிக்கை செய்கிறது ஒரு பெரிய உபதேச சட்டம் சுத்திகரிக்கிறது மனிதனை உபதேச சட்டத்துக்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படைந்தபடியால் பாவத்திறந்து விடுதவில் நீதிக்கு அடிமையான பரிசு பாவத்தில் கிடைக்கிற நித்திய ஜீவன் அதுபடிதான் ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை பெறும் போதுதான் அவன் அந்த கனியை கொடுக்க முடியும் அருமையான வரைக்கும் சரியா கனி கொடுக்கவே கொடுக்காது அதுபடியால் அது சுத்திகரிக்கிற ஒரு வேலை இருக்கிறது அல்லவா சுத்திகரிக்கும் போது அது அதிக கனிகளை கொடுக்கும் என்று திருவாக்கு சொல்லுகிறபடினால சோதனைகிறேன் தேவனுடைய பரிசுத்தர்கள் அப்படி இருந்தார்கள் என்று தேவையான திருவாக்கு நம்மை பார்த்து சொல்லுகின்றது அதற்காக ஆண்டவருக்கு யோபு என்ன சொன்னார் கர்த்தர் கொடுத்தார் அவருக்கு தான் கொடுத்ததெல்லாம் அவர்தான் ஆஸ்திரியை விட என்று சொன்னே கொடுத்தார் அவன் குக்கத்தோடு திரும்பி போய்விட்டான் என்று நாம் காணுகிறோம் நம்முடைய சொல்வார் இங்கெந்த பிரகாரம் செய்ய என்று சொல்லி கருத்து சொல்ல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நமக்கு தேவன் கொடுக்கிற ஆலோசனையின்படி நாம் செய்வோம் என்றால் கனி கொடுப்போம் அதை ஏற்று கொள்ள முடியாது என்னுடைய விருப்பத்தின்படிதான் நான் நடக்க முடியும் அப்படி என்ற நிலைக்கு வரும்போது கனியற்ற அந்தகார கிரியலுக்கு உட்பட்டு விடுகிறார்கள் என்று நாம் காணுகின்றோம் தேவனுக்கு மயமே ஹலே இலையா ஹலே மரம் மரம் எப்பட்டது என்பதை கனினாலே அறிந்து கொள்ள முடியும்படினால ஆண்ட முதல் கூப்பிட்டார் அவர் என்ன பதில் சொன்ன கே சொல்ல ஆண்ட சந்தித்தார் சந்தித்த உடனே இவர் கேட்ட கேள்வி என்ன இவர் சொன்னது என்ன அவரிடத்தில் ஆண்டவர என்ன செய்ய சுத்தமா இருக்கிறீர்கள் சொல்லும் இதுவரைக்கு நான் போன வழியெல்லாம் அடைத்து விட்டேன் நான் போன வழி தவறு என்று நான் உணர்கின்றேன் உமைக்கு பிரியமில்லாத பாதை என்று எனக்கு தெரியாமல் போயிற்று உண்மை துன்பப்படுத்துகிறதாக நான் உணரவில்லை அறுபட என்ன செய்யணும் சரி வந்த வழியே போ யாரை துன்பப்படுத்த வேணும் என்று விரும்பினாயோ அங்கேயே போ என்று தேவன் அனுப்பினார் என்று நான் காண வளர்ச்சிக்கு அனுபவம் கனி கொடுப்பதற்கு வழிகள் இதுதான் அருமையானவர்களே மற்றபடி திடீரென்று ஒன்று விடாது அப்படி ஒரு கனி வருகிறது இல்லை வந்தால் அந்த கசப்பான கனியாகத்தான் இருக்கும் இவழியே அது நல்ல கனியாக இருக்க முடியாது என்பதை நான் நிச்சயமாக சொல்லிக் கொள்கிறேன் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அருமையான கட்டுரை பிள்ளைகளே இந்த நாட்களில் கத்துடைய திருவாக்கு என்ன சொல்லுகிறது அதிக கனிகளை கொடுக்கும் அதை சுத்தம் பண்ணுகின்றார் என்று தேவனுடைய திருவாக்கு சொல்லுகிறது அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் தேவனுக்கு மயுமை யார் கனி கொடுக்கிறார்களோ அவர்கள் வசந்தான் என்ன பரவ கொடுக்கப்படும் என்றும் சொ ய யார் கணி கொடுக்கிறா இருக்கிறார்களோ அவர்கள்தான் அவர்கள் அனுபவிப்பார்கள் அவர்களுக்கு பல்லகம் கொடுக்கப்படும் மற்ற இருபத்தி ஓராம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் ஆகையால் தேவட ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு தேவட ராஜ்யம் கீழ்படியாத உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கணிகளை ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் அதற்கேற்ற கணிகளை கொடுக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படும் யாருக்கனி கொடுக்கிறவர்களுக்கு திறவுகாலை உனக்கு நான் தருகிறேன் என்று சொன்னார் கனி கொடுக்கிறவர்களிடத்திலே பர்லோகராட்சி கொடுக்கப்படும் அவர்கள் மூலமாக அநேகர் பரவராட்சியத்தை சுதந்திரப்பார்கள் அநேகத்து அவர்கள் நடத்துவார்கள் அவர்களை வாய்ந்து புறப்படுகிற வார்த்தையின் மூலமாக அநேகர் பரவராட்சியத்திற்கு ரெடியாவது கனி கொடுக்கிற ஒரு வசமாய் பரலூராட்சி அவர்கள கொடுக்கப்படும் என்று இறை வாக்கு சொல்லுகிறது அதற்காக ஆண்டு சொல்கிறேன் தேவனுக்கு மயமேன் அருமையான கற்று பிள்ளைகளை நாம் கனி கொடுக்கணும் கடைகொடுப்பதற்கு நாம் நிலைத்திருக்க வேண்டும் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணுமா கற்பனையை கை கொள்ள வேண்டும் கற்பனை கை கொள்ளுகிறவர்கள் நிலைத்திருப்பார்கள் என்று பதினைந்தாம் அதிகாரம் பத்தாவது வாக்கியத்தில் இயேசு சுவாமி சொல்லுகின்றான் நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அன்பிலே நிலைத்திருக்கிறது போல யாரை சாட்சியாக பாருங்க நான் கற்பனை அன்பிலே போல நீங்கள் என்னுடைய கற்பனைகளை நிலைத்திருப்பீர்கள் நிலைத்திருந்தால் கனி கொடுப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது நிலைத்திருப்பது என்றால் என்ன நிலைத்திருப்பது தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வது என் கற்பனைகளை கை கொள்வதான் அவருடைய அன்பிலே ஒருவனில் அன்பாயிருந்தால் கற்பனைகளை கை நாங்கள் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம் என்று இறைவாக்கு சொல்லுகிறது அன்பு கூறுகிறேன் என்று நாங்கள் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம் சென்றார் அந்த ஊர்ல ஒரு வீட்டில் ஒரு அந்த ஒரு பையன் சந்திக்கப்பட்டு ரிக்கப்பட்டிருந்தார் அவர் நம்முடைய வீட்டிற்கு எங்களை அழைத்தார் நாங்கள் அங்கே சென்றோம் சென்ற போது நுழைவாச இல்ல நிலைக்கு மேலே ஒரு அவங்க அப்பா ரொம்ப பக்தி உள்ளவர் இயேசு சுவாமி மேல ரொம்ப பக்தி உள்ளவர் அவர் ஒரு பாடுபட்ட சுருபத்தை அந்த நிலைக்காலுக்கு மேல வைத்திருக்கிறார் வைத்திருக்கிறார் நாங்கள் அவைகளை கிட்டவே பார்த்தோம் ரெண்டு காலம் சூமி போய் இருக்கு ஒடியக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கு அப்பா பாஸ்டர் கேட்டாங்க இது வாங்கும் போது இப்படிதான் வாங்கியிருந்தா அல்லது இப்படி எப்படி தேஞ்சு போச்சு இந்த காலம் எப்படி தேஞ்சுது என்று கேட்டு கேட்கும் அவர் அப்பா இயேசு மேல ரொம்ப அன்புள்ளவர் வெளியே போகும்போது அந்த காலம் உருவத்துடன் வீட்டில் வாசலில் வந்த உடனே அந்த காலை தடவி கீசு கொடுப்பார் அந்த ரெண்டு காலும் தேய்ந்து எப்ப ஒடிந்து விடு தெரியாது இது ஒரு அன்பு இது ஒரு அன்புதான் இப்படிப்பட்ட அன்பு இருக்கிறது இப்படி எச்சரியோமாயமான அன்புகள் அன்பு இந்த மாட்டார்கள் கற்பனைகளை கை கொண்டு அவர்களை அன்பிலே நான் நிலைத்திருக்கின்றது போல நீங்கள் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நிலைத்திருக்கிற நிலைத்திருக்கிற கொடுப்பான் என்று வாக்கு சொல்லுகிறபடினால ிருக்கிறேன் மைந்து உண்டாவதாக அருமையான கட்ட பிள்ளைகள மரத்தை அறிவது கனியினாலே நமக்குள்ளே இருக்கிறது யார் நாம் யார் எங்கே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை கனியினாலே வெளிப்படுத்தும் மனந்திரும்பதிலுக்கு ஏற்ற கனி நினைவே பட்டணத்தை அடிக்கப் போகிறேன் என்று யோனாவுக்கு கருத்தர் செய்தி கொடுத்து அனுப்பினார் ஒரு நாள் பிரசங்கம் ராஜா வரைக்கும் அழிக்க போகிறார் என்று அரசர் முதல் ஆண்டு வரைக்கும் மிருக ஜனங்கள் வரைக்கும் உண்ணாமல் உறங்காமல் குடிக்காமல் தங்களுடைய ஆடம்பரங்களை மாற்றிவிட்டு நெட்டுக் கொண்டு சாம்பல் புழுதியில் தரையில் உட்கார்ந்து மண்டாடினார் கூப்பிட்டார்கள் பட்டணம் அழிய போகிறது என்று மக்களுடைய மனம் திரும்ப பார்த்தார் மனம் திரும்பினார்கள் என்று மனஸ்தாபட்டு மனம் திரும்பினார்கள் என்று அறிந்தார் என்று கிரியை நாலே அறிந்தார் கிரியை நாள் அறிந்து அந்த பட்டணத்துக்கு தண்டனை மாற்றி விட்டார் என்று நாம் காணுகின்றோம் அருமையான கட்டுரை பிள்ளைகளை நம்முடைய கிரியையிலே நாம் மனம் திரும்பிவிட்டோம் நம்முடைய கிரியையிலாம் மனம் திரும்ப கனிகள் நம்ம உண்டாயிருக்கிறது என்கிறதை அறிந்து கொள்ளும் கத்திரா மரமானது அதன் கனியினாலே அறியப்படும் என்று நமக்கு கொடுக்கிற ஆலோசனை மரமானது கனியினாலே அறியப்படும் என்று திருவாக்கு சொல்லுகின்றது நாம் எந்த சூழலையும் அசையாமல் கிறிஸ்தூர் மேலுள்ள நம்பிக்கையில உறுதியாக நிலை கனி கொடுப்போம் நாம் எல்லா காரியங்களையும் பழைய சுவாபத்தை விட்டு மரம் திரும்பி மரம் திரும்பிவிட்டோம் என்று கத்திரை அறியும் முடியாக பிறரும் இப்படி இருந்தவர்கள் இப்படி ஆகிவிட்டார்களே என்று எண்ணும் இந்த கனியை அவர்கள் காண முடியாத நல்லகனி ஒன்றாக முடியாத கத்திரு நம்முடைய தோட்டத்துக்குள்ள வந்து அருமை இனிமையுமாறு கனியை தேவன் புசிப்பாராக நம்முடைய தோட்டத்துக்குள் அவருடைய தோட்டம் அவருடைய தோட்டம் இதுகுள்ள நாம் எல்லாரும் மேற்கொண்டு அறிய விரும்பினால் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி புதிய மூன்று பார் இருநூற்றி நாற்பத்தி எட்டு ஏற்கு சானல் கரை நகர் அனந்தன் நகர் ஆசாரி பள்ளம் போஸ்ட் நாகர்கோவில் ஆறு ரெண்டு ஒன்பது கன்னியாகுமரி மாவட்டம் எங்களது தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஐந்து ரெண்டு இரண்டு இரண்டு இரண்டு ஐந்து மூன்று ஆறு உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆம்